ஹதீஸ் ஐம்பத்தி ஏழு ஜரீர் பின் அப்துல்லா ரலி அல்லாஹூன் அவர்கள் கூறியதாவது நான் நபி சல்லாஹூ அலி வசல்லம் அவர்களிடம் தொடுகையை நிலைநிறுத்துவதாகவும் ஜகாது வழங்குவதாகவும் ஒவ்வொரு முஸ்லீமுக்கும் நன்மையே நாடுவதாகவும் உறுதிமொழி எடுத்துக்கொண்டேன்